சிவசாச்சாரியமியே குருபரம்ப்பமிபுராலாலயம் சங்கம் லோக்கரம் சங்கராச்சாரியம் தராயணம் சூதிரபாஷ் வந்தே பகவந்தோனஸ்வந்தோ வை ருக்கிவர் அந்தராத் மூதவிபி வோமவிய नमः देवा पश्ये தஷிணா மூத்த ஓ பதிரங்கே சூணுய தேவம் பிஜா ஸ்திரைரங்கை துஷூபி விஷேமேவா इंद्रो விர स्वस्तिन ऊषा विश्व स्वस्ति पात अर्षनेस्तिनो बृहस्पतिर्दता ओ शाशा ते शांति ओम वो गुरुभ्यो नम हरी ही ओम। ரெண்டாவது முண்டகம் மொதல் கண்டல் மந்திரம் தியம் எதாதிஷ்புலிங்க சக प्रभव तदा अक्षरा विविता सौम्य प्रजाते त्रैवा नम அப்படி ஃபஸ்ட்டு முண்டக்கத்துலேருந்து இப்போ ரெண்டாவது செக்ஷனுக்கு வந்துட்டோம் ஓகே ஓகே ஸோ இந்த முண்டக்க உபநிஷத்து எப்படி இருக்கிறது மூணு அத்தியாயம் ஆறு செக்ஷனாக இருக்கிறது ஓகே ஸோ அத்தியாயம்னா அது வந்து அத்தியாயத்துக்கு முடக்கம் அப்படி சொல்றோம் செக்ஷனுக்கு வந்து கண்டம் அப்படி சொல்றோம் ஒவ்வொரு முன்டக்கத்துலையும் ரெண்டு ரெண்டு விதமான செக்ஷன் இருக்கு ஓகே சோ இப்படி நமக்குள்ள இருக்கிறது அதுல வந்து நம்ம ஃபஸ்ட் அத்தியாயத்துல ரெண்டாவது முண்டக்கத்தை முடிச்சுட்டோம் இப்ப வந்து ஃபஸ்ட் முண்டகத்துல ரெண்டு செக்ஷனும் நம்ம முடிச்சுட்டோம் ஓகே வெற்றிகரமா அதில் ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுருக்கமா பார்த்துக்கணும் பராவித்யா அபராவித்யா அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் அறிமுகப்படுத்தணும் சரி நம்ம புதுசா இருக்கவங்க பழசா இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுருக்கமா தெரிஞ்சுக்கிறது என்ன பராவித்யா பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா சரி அபராவித்யா என்ன பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா தவிர வேற எனி வித்யா எனி எஜுகேஷன் எனி நோய் அதெல்லாம் அபராவித்யா அப்படி வச்சுப்பாங்க சோ ஆல் வைத்தீக கர்மா குறிப்பா அதுல ரெண்டு சொல்லப்பட்டது இங்க உபநிஷத்துல வைத்தீக கர்ம உபாசன கர்மா அண்ட் உபாசன நாம வந்து செக்குலர் சயின்ஸ் இருக்கிறது இப்ப மாடர்ன் சயின்ஸ் அதெல்லாம் கூட இதல சேர்த்துக்கலாம் அபராவித்யால சேர்த்துக்கலாம் ஆனா இங்க உபனிஷத்து டீல் பண்ணது கர்மா அண்ட் உபாசனை பத்தி சொல்லப்பட்டது இது முதல் கண்டத்துல முதல் பகுதியில பராவித்யா அபராவித்யா இன்ட்ரொடக்ஷன் பண்ணி அதோட பிரம்ம வித்யான ஆத்ம வித்யா பராவித்யா சொல்லி அபராவித்யா இதை தவிர சொல்லி இன்ட்ரொடக்ஷன் பண்ணி விட்டது ரெண்டாவது கண்டத்துல ரெண்டாவது பகுதியில என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இங்கும் அபராவித்யா தான் விவரமா சொல்லிடுச்சு உபனிஷத்து ஆனா பராவித்தியா டீட்டெயிலா கேட்கல ஆனா முதல்ல கேட்ட உடனே பராவித்தியா தான் கேள்வியே ஆனா அபராவித்யாவை முதல்ல தெரிஞ்சுண்டு அப்புறம் பராவித்யாக்கு போறதுக்கு அபராவித்யா டீட்டெயிலா சொல்லப்பட்டது அதுல கர்ம உபாசன விளக்கப்பட்டது இது உபனிஷத்து ரெண்டு விஷயத்தை பத்தி பேசினது கர்ம் அதுல கர்மஸ்துதி கர்மா நிந்தா கர்மத்தை பத்தின குளோரி அந்த கர்மத்தினுடைய குலோரி எல்லாம் சொல்லிச்சு புகழ்ச்சு அதுக்கப்புறம் எதுக்கு புகழ் சொல்றது அதுக்கப்புறம் ஒரு கிக் கொடுத்து டேஷ் பண்ணி அடிச்சுது ஓகே இது ரெண்டு காரியமும் பண்றது அது ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் மந்திரம் கர்மத்தை பத்தின ஸ்துதி பண்ணுச்சு அந்த கர்மா நீ பண்ணா அக்னிகோத்திர கர்ம எல்லாம் சொல்லி ததே தத் சத்தியம் மந்திரேஷு கர்மானி கவயா இது இது பெரிய பெரிய ரிஷிகளாக சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட கர்மத்த நீ செய் அப்படிலாம் சொல்லி நைசா பேசி அதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சு ஏகி ஏகி வாங்கோ வாங்கோ எங்க சொர்க்கத்துக்கு வாங்கோ அப்படி வரவேற்பு எல்லாம் ரிசப்ஷன்லாம் கொடுத்து நமக்கு அந்த மந்திரம் எல்லாம் படிக்கும்போதே நம்ம மனசுல என்ன தோணும் ஸோ இங்க தான் ரிசப்ஷன் கமிட்டி யாருக்கும் இல்லை நம்ம கூப்புறதுக்கு ஆள் இல்லை அங்கேயாவது சொர்க்கத்துல கூப்புறதுக்கு ஆள் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போகிறதுக்கு தோணும் உடனே தோணும் போது ஏழுல இருந்து பத்து வரைக்கும் மந்திரம் மூடா பிரமூடா இடியெல்லாம் திட்டி அங்க போன திருப்பி அணைச்சுடுவாங்க அப்படிலாம் உங்களை பண்ணிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் உபநிஷத்து உங்களை காரணம் பண்றது இது எல்லாம் கர்மா இந்த கர்மா பிரயோஜனம் இல்லை எவ்வளவு தூரத்துக்கு அப்டூ பிரம்மலோக வரைக்கும் போனாலும் பிரயோஜனம் இல்லை திருப்பி கம் டு ஞான யோகத்துக்கு வாங்கும் அப்படின்னு முதல உபனிஷத்து பண்றது ஆச்சாரியா தனக்கு வந்து கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பண்ணலாம் வேதத்தில் இருக்கிற உபனிஷத்து சொல்றது பதினோராவது மந்திரம் வந்து வித்தியாசமா கர்மத்தை பத்தி ஒன்னு பத்து வரைக்கும் சொல்லிச்சு பதினோராவது மந்திரம் வந்து உபாசனையை பத்தி ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி அங்க திட்டல கிரமமுக்தி கிடைக்கும் அங்க நீ பிரம்மலோகத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து பிரம்மாஜி கிளாஸ் எடுப்பாரு நீங்க போனாலும் வந்து நீங்க தப்பிக்க முடியாது ஏன்னா சிரவண மன்னன நிதி தேசல் தான் இவரது மோட்சம் இருக்கிறது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்ப பிரம்மாஜி வந்து அவருக்கு யோகப்பட்ட பிஸிட்டு தான் நமக்கு லோக்கல்லே இவ்வளவு பிசினா அவர் எவ்வளவு பிஸியா இருப்பாரு அந்த சராச்சரங்கள்ல நிர்வாகம் பண்றாருன்னா அதுல அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அது மாத்திரம் அங்க வந்து எல்லாம் கிரமமா இருக்கும் ஆர்டரா இருக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் தான் சுகமா இருக்கும் அந்த சுகமா இருக்கிற இடத்துல எப்படி நீங்க வந்து வைராக்கியம் வந்து அதுல எப்படி போய் படிக்கிறது ரொம்ப சிரமம் ஓகே நீ இங்க சோ நமக்கு சிரமம் இருக்கும்போது ஒரு விஷயம் வைராக்கியம் வரலன்னா சுகமா இருக்கும்போது வைராக்கி டெஃபினட்டா வருது சென்னையில இருந்தே வைராக்கியம் வரணும்னா டெஃபினட்டா பிரம்மலோகம் போனா வைராக்கி கிட்டாது அதனால இங்க பிரம்மலோகம் இங்க பெஸ்ட் இங்க வந்து நமக்கு வைராக்கியம் வர்றதுக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஏற்பாடு பண்ருக்கார் பகவான் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல உங்களுக்கு வந்து வைராக்கியம் பண்றதுக்குன்னே நிறைய வழி இருக்கு தெரியுது அதுதான் பிரச்சனை அது தெரிஞ்சுடுத்துன்னா இங்க வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் படிக்கட்டெல்லாம் கூட்டம் இருக்கும் அந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்கும் பரீட்சை கொன்றாரு வைராக்கியாடே இந்த உலகத்துல இருக்கிறது அனித்தியம் அப்படிலாம் சொல்றாரு ஆனா கூட அதை தொடச்சு போட்டு திருப்பி சகஜம் தான் அப்படி சொல்லிட்டு அது வேற சொல்லிட்டு போற அப்படி அதனால இருக்கிறது நாம கொஞ்சம் பேர் இதுல புரிஞ்சுட்டு கரெக்டா இதுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது மந்திரத்தை ஒரு ரொம்ப முக்கியமான மந்திரம் படிச்சோம் அதுதான் இந்த குரு சிஷியெல்லாம் சொல்றது வகுப்பு எடுத்திருக்கோம் அந்த பன்னெண்டாவது மந்திரத்துக்கு ஒரு மந்திரத்துக்கு மாத்திரம் ஓகே அது அவ்வளவு முக்கியமான மந்திரம் அப்படி பார்த்தோம் ஏன் முக்கியமான மந்திரம் இந்த இங்க வகுப்புக்கு வரவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கர்மயோகம் எல்லாம் பண்ணி உபாசனெல்லாம் பண்ணி தன்னை தயார் செய்து கொண்ட பிராமணன் விவேகி ஓகே அந்த விவேகி என்ன செய்ய இந்த கர்ம பலம் வந்து அனித்யம் அதனால கர்மம் வேண்டாம் இந்த நேரத்திலையாவது குறைஞ்ச பட்ச சனி ஞாயிறிலையாவது நான் கர்மத்தை பண்ண வேண்டாம் என கர்மா எனக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் ஞானயோகம் மாத்திரம் தான் எனக்கு அப்படி சொல்லி வந்தவன் அவன் வந்து சாஸ்திரம் அப்படி நிச்சயம் செய்தவன் மோக்த்தை நிச்சயம் செஞ்சான் அதுக்கு சாஸ்திரம் தான் உதவி செய்யணும் நிச்சயம் குரு மூலயமா படிக்கணும் நிச்சயம் செய்தவன் விஷயம் எல்லாம் நம்ம ஐடியா படிச்சோம் அதுக்கப்புறம் சிஷ்யனுடைய பாவனை எப்படி இருக்கணும் குருவோட தகுதி எப்படி இருக்கணும் சிஷியனுடைய தகுதியெல்லாம் டீடைலா படிச்சோம் ஓகே அது பதிமூணாவது மந்திரத்துல பேசப்பட்டது பேசின உடனே இவன் வந்து பதிமூணாவது மந்திரத்தில் என்ன சொல்லு இப்படிப்பட்ட தகுதியான ஆசிரியரை தகுதியான மாணவன் அடைஞ்சா என்ன செய்யணும் அவங்களுக்கு பிரம்ம வித்தியாயம் டீச் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்குங்க பிரம்ம வித்தியாயம் டீச்சர்கிட்ட அதிகமா பேசுற நேரம் பிரம்ம வித்தியாத பத்தி இருக்கணும் சரியா அதனால புரோவாச்சாம் தத்துவதக பிரம்ம வித்தியாயம் பிரம்ம வித்தியத்தை பத்தி பேசணும் அப்படி சொல்லி எல்லாம் முடிச்சு இங்க எல்லாத்தையும் அப்போ இரண்டாவது முண்டகல டீச்சிங் வந்து இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் மூணா மூணு சாப்டர் பிரிக்கிறோம் இந்த முண்டக பரீட்ச அமைப்பு மூணு முண்டகம் இருக்க ஆறு கண்டகம் கண்டம் இருக்கிறது ஓகே முதல் முண்டகத்துல இருக்கு வந்து வந்து வந்து தகுதி முண்டகம் முண்டக்கம்யிற்சி கொண்ட்ரா சொல்ல பிரம்மம் எது பராவித்யா எது அப்படின்னு சொன்னா இந்த இரண்டாவது முண்டகத்தில் தான் டீட்டெயிலா வரப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் கேள் நீங்க எல்லாருமே அலர்டான ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் எக்ஸ்ட்ரா ஒரு அலர்ட்டா வச்சுக்கோ நீங்க அலர்ட் தான் எனக்கு தெரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அலர்ட் வச்சுக்கோ ஏன்னா இது இரண்டாவது அத்தியாயம் மிக மிக முக்கியமான அந்த பிரி படிக்க போறோம் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோ பரவல இந்த இரண்டாவது கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில போயிட்டு வந்துருவாத நடுவில் எல்லாத்தையும் இவரத வெளியில போற மைண்ட் கூட செப்பல்ல வெளியில போட்டு வந்துட்டீங்களே அது போல நீங்க என்ன பண்ணி பண்ணி நான் போகும்போது அத்தியாயத்தை இப்போ நாம முதல் அத்தியாயத்தை முண்டகத்தை பூர்ணமா முடிச்சுட்டோம் இப்ப இரண்டாவது படம்ய முட்டைக்கு பிரதமர் முதல் மந்திர அப்படி சொன்ன இதுல வந்து இதுல எப்படி இருக்கிறது இந்த அமைப்பு பிரம்மத்தை பத்தி முதல்ல சொன்னது என்ன சொன்னா அக்ஷர பிரம்மம் அக்ஷரம் பிரம்மன் சினா யூஸ் பண்றது ரெண்டு ஒண்ணுதான் வாட்டர் பாணி மாதிரி பாண்டிச்சேரி புதுச்சேரி மாதிரி அக்ஷரம் சொன்னாலும் பிரம்மன் சொன்னாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கிறது ஓகே அந்த பிரமத்தை முதல் அத்தியாயத்தில் விரிவா டோட்டலா பேசணும் என்ன பேசணும் அக்ராகியம் அகோத்திரம் அவர்ணம் ரொம்ப இம்பார்டன் சொல்லியிருக்கேன் குறைஞ்ச பட்சம் இந்த புக் எப்ப தொடங்களோ அந்த மந்திரத்தை ஒரு தடவை படிச்சுடணும் அது பிரம்மத்தை பத்தி பிரீப் பண்றது ஓகே நம்முடைய டீச்சிங் மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்ன முதல்ல சொல்ல வர விஷயத்த சொல்லிடுறது அதுக்கப்புறம் கொண்டு போறது ஓகே இப்ப எந்த இந்த ஆறாவது மந்திரத்தில் சொன்னதோ முதல் அத்தியாயத்தில் அதை தான் இப்ப விரிவா படிக்க போறோம் ஓகே இனிமே இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் செய்ய போறது இந்த உபனிஷத்து என்ன பண்ண போறதுன்னா இது எலாபரேட்டா கொண்டு போறது அப்போ இந்த பிரம்மனை விளக்குறதுக்கு பல்வேறு விதமான மெத்தட்ஸ் இருக்குது பிரிகிரியாஸ் ஓகே இது ரொம்ப விளக்குறதுன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் உச்சாரியல் இங்கும் பல விதமான வச்சு இங்க சொல்லப்படுது அங்கேயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதே இப்போ அதை டெவலப் பண்ணிட்டு போறது காரிய காரண சம்பந்த காரணம் ஓகே எனி ப்ரா காரணத்திலிருந்து தான் வந்தாகணும் காரணம் காஸ்ட் இல்லாம கொள்கை அடிப்படை பிரின்சிபல் காஸ்ட் இல்லாம எஃபெக்ட் கிடையாது காரணம் இல்லாம காரியம் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ காரியம் என்னது இருக்கிறதோ அது காரணத்திலிருந்து வேறுபடாம இருக்கும் நம்பர் டூ அதாவது காரணத்திலிருந்து வேறுபடாது காரணம் என்ன இருக்கிறதோ அதுதான் இருக்கும் இட்லி மாவில் இட்லி வரும் இட்லி பார்த்துட்டு அது சப்பாத்தி மாவில் பண்ணலி அப்படி சொல்ல முடியாது என்ன காரியம் இருக்கிறதோ அது காரணத்தில் பார்க்கலாம் காரணத்தில் என்ன இருக்கிறதோ அது காரியத்தில் பார்க்கலாம் இதுல மூணாவது விஷயம் என்னன்னா ஒன்னு தெரிஞ்சிருந்தா இன்னொன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஒன்ன நீ தேடி கண்டுபிடிச்சா இன்னொன்னு சார்ந்திருக்கான் காரணம் காரியத்தை சார்ந்திருக்க சொல்லுங்க காரியம் காரணத்தை சார்ந்திருக்கான் காரணம் காரியத்தை சார்ந்திருக்கான் இந்த காஸ்ட் எஃபெக்டிருக்க சார்ந்திருக்கா ஓகே அதனால ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த மந்திரத்துக்குள்ள போறோம் ஓகே முதல்ல நீங்க பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்ட் இம்பார்டன்ட் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் கிடைக்கும் அதனால இம்பார்ட்டன் எப்படி ஜத்து காரணம் பிரம்ம இந்த ஜத்து காரியம் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்க பிரபஞ்சம் இது காரியம் ஓகே இது வந்து காரியம்னா காரணம் வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்றது ஓகேங் இப்ப வந்து இது இது வந்து டெஸ்க் இந்த டெஸ்க் வந்து காரியம் இந்த டெஸ்க் வரத்துக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்கிறது சொல் ஒண்ணாந்து அண்டு கோல் ஸ்மித் இருக்கணும் ஓகே பாட் இருந்துன்னா அதுக்கு பாட் மேக்கர் இருக்கணும் அண்டு களிமண் இருக்கணும் கிளே இருக்கணும் ஓகே எனி ரெண்டு இருக்கிறது ஓகே ஆனா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது நமக்கு எப்படி முதல்ல சொல்லுவோம்னா இந்த உலகத்தை பகவான் படைச்சார் அவரை நிமித்த காரணம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா ஓகே அப்போ இது படைக்கப்பட்டதுன்னு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி பகவான் படைச்சார் பகவான் நிமித்த காரணம் அந்த நிமித்த காரணம் இருக்கிறதுனால அவர் எங்கயாவது உக்காந்து இது நிமித்த காரணம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாம என்ன செய்வாங்க நிமித்த காரணம் இல்ல உபாதான காரணம் ஆல்சோ ஏன் அப்படி சொல்லணும் சர்வ வியாபி எல்லாம் சொன்ன பிறகு அவர் எல்லாமே இருக்கிறார் சொல்லும் போது அவர் வந்து வேற எதுவும் இல்லை அவரே உபாதான பிரம்மன் தான் நிமித்த காரணம் பிரம்மன் தான் உபாதான காரணம் அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்றோம் இது எப்படி முடியும் வந்து எப்படி முடியும் அப்படி நம்ம பார்க்கணும் ஓகே இதுக்கு இப்ப நிமித்த காரணம் நிமித்த காரணத்திலிருந்து இது இது இருக்க மரத்திலிருந்து இதை உருவாக்குனது கிரியேட் பண்ணது கார்பெண்டர் ஓகே அதுக்கு என்ன சொல்றோம் வர்பு கிரியேட் ஓகே ஆனா இது எப்படி எதுல இருந்து உபாதான காரண வர்பு என்ன ஆனா மரத்திலிருந்து வந்தது பிகமிங் ஓகே கிரியேட்டர் அண்ட் பிகமிங் ஒன் பிரம்மன் ஓகே அப்படி சொன்னா அப்ப நிமித்த காரணம் பிரம்மன் இஸ் கிரியேட் த world உபாதான காரணம் பிரம்மன் த வேர்ல்ட் ஓகே அப்ப கிரியேட் பண்ணி மேனிபெஸ்ட் பண்ணி ரெண்டுமே ஒரே ஆள் பிரம்மன் தான் அப்படி சொல்றது சோ இதுக்கு இதுக்கு இதுக்கு சேர்த்து சொல்றதுக்கு சமஸ்கிருத்துல என்ன சொன்னா அபின்ன அபிண்ண நிமித்த உபாதான காரணம் அபிண்ண நிமித்த பாதான காரணம் இது எங்க நம்ம படிச்சோம் இதோர்ணநாபி சிருஜத்தை கிருண்ணத்தை பிருத்திவியம் ஓஷதையா சம்பவந்தி எதா சத புருஷா கேசலோமானி ததா அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம் முன்னாடி படிச்சோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதுல இந்த ஊர்ணாபி அப்படின்னா செலந்தி இந்த செலந்தி வந்து அதனுடைய வீடை அதுவே வந்து இன்டலக்சுவல் காஸ்ட் அதுவேரியல் காஸ்ட் இது உபநிஷத்தை சொல்றது ஓகே பாசிபிலிட்டி இருக்கிறது அப்படி சொல்லி சிலந்தி சொல்லி அதனுடைய நம்ம படிச்சோம் சரி இங்க வந்து என்ன பிரம்மன் அப்படின்னா நிமித்த உபாதான காரணம் அப்படி படிச்சுட்டோம் ஓகே இப்போ ரெண்டு இருக்கிறது நிமித்த காரணம் உபாதான காரணம் உபநிஷத்தை நிமித்த காரணத்தை அல்லது உபாதான காரணத்தை மகன் மகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் வீட்டுல இருக்கிற பேர் உங்களுக்கு ஓகே சரி ஆபிஸ்க்கு போயிட்டா அங்க மகன் மகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது மேனேஜர் அப்புறம் வந்து எம் டிஆர்ந்தா அது ஒரு சப்பரோ சப்பரேட் கிளர்க்கா இருந்தா ஒரு பக்கம் டைபிஸ்ட் இருந்தா ஒரு பக்கம் இல்லையா அட்டண்டர் இருந்தா ஒரு பக்கம் இல்லையா இதெல்லாம் ஒரு ஒரு பேர் இருக்கிறது இல்ல அட்வொகேட் இருந்தா அங்க போய் அட்வொக்கேட் பொசிஷன் உக்காருவோம் அங்க போனா நம்முடைய போஸ்டுக்கு தகுந்தா நம்ம பேர் மாறும் கரெக்டா இப்ப இங்க வந்துட்டான் நீங்க ஜட்ஜு கிடையாது நீங்க டாக்டர் கிடையாது நீங்க ஹஸ்பண்ட் கிடையாது நீங்க ஒய்ஃப் கிடையாது அதெல்லாம் ஒடுங்கிருக்கு நீங்க யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து அதுக்கு மாதிரி ஆகிறீங்க ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன் நினைக்கிறேன் முன்னாடி உட்கார்ந்ததுனால முன்னாடி உட்காந்து ஸ்டூடண்ட் Okay அப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்னா சிஷ்யா அப்போ ஹஸ்பண்ட் உட் ஒய்ஃப் உட் டாக்டர் உட் அண்டு மகன் அப்படிலாம் சொல்ற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்க இங்க அந்த பேர்ல இருக்கு சிஷினா உட்காந்தான் கிளாஸுக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி இருக்கும் வேற எத மாதிரி உட்காந்தா கொஞ்ச மாதிரி புரியறது கஷ்டம் நீங்களே இப்படி வேஷம் போடும் போது பிரம்மன் வேஷம் போடாத அதனால பிரம்மன் வந்து இப்ப உபாதான காரண ஸ்டேட்டஸ் உபனிஷத்து அதாவது காரிய காரணம் மெட்டீரியல் காஸ்ட் மாத்திரம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகே அப்ப பிரம்மன் உபாதான காரணம் யூனிவர்ஸ் வந்து காரியாயது ஜத்து வந்து காரியமாகிறது அப்ப இதுக்கு என்ன இந்த இப்போ இந்த உலகத்துக்கும் இந்த பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் சம்பந்தம் வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீது எல்லா குழப்பும் போயிடும் ரியலி நீங்க சம்பந்தம் மாத்திரம் புரிஞ்சுக்கணும் அந்த சம்பந்தத்துல எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது புரிய உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது எனக்கு இருக்கட்டும் இப்ப இந்த இதுல ஒரு விஷயம் இருக்கு இப்ப பிரம்மனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜகத்தை புரிஞ்சுக்கிட்டது சமானம் ஜகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரம்மனை புரிஞ்சுக்க முடியும் ஏதாவது தெரிஞ்சுட்டா இன்னொன்னு தெரிஞ்சிடும் ஓகே சரி இப்ப வந்து பானை பாட்டு இருக்கு பாட்டை தெரிஞ்சுட்டா இது களிமண் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது நோ ப்ராப்ளம் ஓகே அப்போ களிமண் வந்து உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட் பாணை வந்து எஃபம் காரண காரியம் சம்பந்தம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது இம்பார்ட்டன் இது புரிய களிமண் அதுல பானை உருவாக்கப்பட்டது ஓகே சம்பந்தம் இதுதான் இது தெரிஞ்சுன்னா இதுல இருந்து சில விஷயத்தை நம்ம டிடா இது மெயின் இதுல இருந்து டிரைவ் பண்றதுக்கு சில ட்ரூத் நமக்கு உள்ளுக்குள்ள வரும் அது என்ன அப்படின்னா இந்த காரணம் இருக்க அது வந்து நித்தியம் காரியம் வந்து காரியம் வந்து இது காரண நித்தியம் சொன்னா காரியம் அனித்தியம் இது பஸ்ட் டிரைவ் பண்ண வேண்டிய விஷயம் காரண காரிய சம்பந்தத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா சில நம்ம கன்க்ளூஷன் பண்ணியம் அனித்யம் பிரம்மன் நித்தியம் மிருத்த போல பிரம்மன் சத்தியம் ஓகே ஜகத் வந்து அனித்யம் யூனிவர்ஸ் நாம பார்த்து அனுபவிச்சு யூனிவர்ஸ் வந்து அனித்தியம் அப்படின்னு சொன்ன எது மாதிரி பானையை போல பிரம்மன் சத்தியம் எது போல களிமண்ணை போல ஓகே எப்படி எப்படி இந்த பானை வரத்துக்கு முன்னாடி களிமண் இருந்தது இப்ப பிரசண்ட்ல நீங்க பார்த்து அப்பையும் களிமண் இருக்கிறது இத போட்டு உடைச்சிட்டா களிமண் இருக்கும் பானை போயிடும் ஓகே அப்ப பானை முன்னாடி கிடையாது உடைச்சுட்டா பின்னாடி இருக்க போறதுல இப்ப இருக்கிறது அதனால இது அனித்தியம் பான அனித்தியம் களிமண் சத்தியம் திரிகால இருக்கிறதுனால இது சத்தியம் அது போல மிருத்த இந்த களிமண் போலயே பிரம்மன் சத்தியம் அதனால அதனுடைய காரியமாக இருக்கிற யூனிவர்ஸ் அனித்யம் ஓகே ஒன்னு நித்தியம் இன்னொன்னு அனித்யம் டிரைவ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்பர் ஒன் நம்பர் டூ இதுல என்ன பண்ணலாம் இந்த காரண களிமண் வந்து இந்த பானையில எங்கெல்லாம் இருக்கிறது களிமண் எல்லா இடத்துல அப்போ இது சர்வகதகா சர்வகதகா அப்போ களிமண் சர்வகதகா ஓகே ஓகே சரி பானையை பொறுத்த வரைக்கும் என்ன அல்பகதா இது பிரசன்ட்ல மாத்திரம் தான் இருக்கு உடஞ்சிருத்துன்னா பானைன்ற ஸ்டேட்டஸ் போயிடும் அதனால பானை அல்பகதகா களிமண் சர்வகதா பானில போயிடக்கூடாது திருப்பி இங்க வரணும் பிரம்மன் சர்வகதாடு எல்லா இடத்திலும் பர்வையுடு கலந்திருக்கிறது அல்பகதா அப்படின்னு போட்டுக்கணும் இது களிமண் இது இரண்டாவது விஷயம் ஓகே மூணாவது விஷயம் நித்யகா அனித்யா சர்வகதா அல்பகதம் மூணாவது நம்பர் மூணு என்ன இப்ப வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க ஒரு பானை இருக்கு இது குளற ஒரு பானை இது குளற ஒரு பானை ஓகே காரியம் அநேக்ககா ஓகே காரியம் அநேக்ககா களிமண் ஏக்ககா இதுல இருக்கிறது களிமண் இதுல இருக்கிறது களிமண் இதுல இருக்கிறது களிமண் இதுல களிமண் புரியுதுல அப்போ கிளே ஏக்கா பாட் அநேகா பாட்டு பாட்டு தமிழ் பாட்டு இல்ல இங்கிலீஷ் பாட்டு ஓகே அதனால இது மூணாவது விஷயம் மூணாவது நம்பர் என்ன இதுல இருந்து ப்ராடக்ட் மினி அதனுடைய காஸ்ட் வந்து ஏக்கம் அதுதான் உங்களால இட்லி வந்து பல ஒரு தட்டில் பத்து இருபது இட்லி வைக்க முடியாது இட்லி மாவு அநேக இட்லி வயிறு ஆனா அநேக இட்லி உள்ள தழுறோம் புரியுது புரியும் அதனால இங்க பிரம்மனுக்கு வரணும் பிரம்மன் யூனிவர்ஸ் அநேக அநேகா இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ப்ராடக்ட் மெனி அப்போ இது நம்ம வந்து இது பண்ணிக்கணும் ஓகே நம்பர் போர் நம்பர் போர் நம்பர் போர் என்ன இந்த கலிமன் வந்து சுதந்திர சத்தா அதுக்கு செல்ஃப் இண்டிபெண்ட் இருக்கிறது ஆனா பானை வந்து களிமண்ண சார்ந்திருக்கிறது ஓகே களிமண்ண சார்ந்திருக்கு அதனால எது ஒண்ணு சார்ந்து இருக்கிறதோ அது வந்து வேற சொல்றோம் இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம பேசும்போது என்ன பேசுவோம் ரெண்டு வார்த்தை பேசுவோம் இப்ப வந்து செயின் இருக்குன்னு வச்சுக்கோனு கோல்டு செயின் சொல்றோம் கோல்டு ஒன்னு சொல்றோம் சைனோன்னு சொல்றோம் கோல்டு ரிங் கோல்டு வலை இல்லையா துவைத்தம் பேசும்போது துவைத்தம் இருக்கிறது ஓகே துவைத்தம் இருக்கிறது ஆனா உண்மையிலே துவைத்தம் இருக்கிறதா நீங்க கோல்டு ரிங் சொல்லும்போது துவைத்தம் இருக்கிறதா சொல்லும் போது இருக்கிறது ஆனா உண்மையில இருக்கா உண்மையில இல்ல உண்மையில எதை ரெண்டா சொல்றீங்களோ அது ஒன்னா இருக்கிறது எதை ரெண்டா சொல்றீங்களோ அது ஒன்னா இருக்கிறது இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா என்கிட்ட தங்கத்தை கொடுத்துருங்க நீங்க சைன எடுத்துட்டு போங்க ஓகே எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் இருக்கிறது உங்க தங்கத்தெல்லாம் எனக்கு கிட்ட கொடுத்துருங்க நீங்க ஆபரணங்கள் நகைகளை மாத்திர எடுத்துட்டு போங்க நகைன்றது என்ன நான்கே தான் ஒப்பு ஜப்பானி தான் ஓகே நான்கே ஓகே அதனால சோ இது வந்து இந்த பார்ட் வந்து கடன் வாங்கின கடன் வாங்கின அதனால இது டெம்பரவரியா டெம்பரவரியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது இது டெம்பரவரியா எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது என்ஜாய்மெண்ட் இந்த ஆல் ப்ராடக்ட் ஒன்லி டெம்பரவரி என்ஜாய்மெண்ட் சப்போஸ் உடஞ்சு போச்சு அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் போயிடும் ஓகே அதனுடைய போயிடும் ஓகே அப்ப பாட் ஈஸ் அப்படி சொல்றோமே பார்ட் ஈஸ் பாட்டு இருக்கிறது அது வந்து டெம்பரவரியா இருக்கிறது ஓகே அப்படி இருக்கக்கூடியது அதனால என்ன அப்படின்னா டெம்பரவரியா இருக்கிறது இன்னொருத்த சார்ந்து இருக்கிறது ஓகே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா மித்யா அப்படி சொல்றோம் ஓகே மித்யா அப்ப காரியம் காரணாத் மிருதக்ஸ்தி ஓகே அதனால இருக்க இந்த பாட்டு ரெண்டு பேர் இருக்கிறது ஒண்ணு வந்து சபஸ்டன் இருக்கிறது இன்னொன்னுக்கு சபஸ்டண்ட் கிடையாது இப்போ களிமண் பானை கிளே பாட்டு எதுக்கு சபஸ்டன்ட் இருக்கு எதுக்கு சபஸ்டண்ட் இல்லை களிமனுக்கு அதுக்கு சஸ்டண்ட் இருக்கு பாட்டுக்கு சப்ஸ்டண்ட் கிடையாது நான் சப்ட் ஏன்னா டிப்பண்ட் எது ஒண்ணு டிப்பன்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதோ அதுக்கு சபஸ்டண்ட் கிடையாது நேச்சுரல் தானே ஓகே இது மரம் மரம் வந்து அதுக்கு சபஸ்டண்ட் இருக்கு ஓகே நீங்க பார்த்து இந்த டேபிள் நான் சப்ஸ்டண்ட் இந்த எத வந்து மரத்தை டிபென்ட் பண்ணிருக்கிறது கிடையாது ஆனா இருக்கிறது தாங்க ஆனா கூட இது விசிபிளா தெரியுது வேற சொல்றோம் ஆனா கூட அது அது கிடையாது உறுதியா சொல்ல வளர்வாய மாதிரி சொல்றீங்க வேதாந்த மாதிரி மூச்சு வளருவான் முட்டாள்தனமா வளருவான் புத்திசாலியா வளருவான் வளருவான் புரிஞ்சுவாய் கிடையாது ஓகே இதுக்கு இது நீ டேபிள் சொல்றது ஒன்லி நாமதேயம் இது நம்ம சொல்லல இது நம்ம சொல்றது இல்ல உபனிஷத்தை சொல்றது வாசாரம்மனம் விகாரோ ஒரிஜின மிருத்திகா ஏம் மிருத்திகா ஏ சத்தியம் கிமன் தான் சத்தியம் பான்கிறது சத்தியம் கிடையாது ஒன்லி நாமதேயம் அதனால இந்த பேசுறோம் பேசும்போது துவைத்தமா தான் இருக்கிறது அது துவைத்தம் கிடையாது ஒண்ணு சத்தியம் இன்னொன்னு மித்தியம் இன்னொன்னு ஒண்ணு எக்ஸிஸ்டன்ஸ் இன்னொன்னு ஒண்ணு கரெக்ட் ஓகே இது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நியூக்லர் பாம்பு போட போறோம் அங்க வந்து புரியலன்னு சொல்லக்கூடாது ஒண்ணு இங்கே தகராறு இங்கே சொல்றது இங்கெல்லாம் கரெக்டா தானே வரீங்க அதே போல அங்க வரும்போது கரெக்டா வரணும் ஓகே அது போல இங்க சோ இது மைக் எக்ஸிஸ்டன்ஸ் பாட்டு எக்ஸிஸ்டன்ஸ் இது இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இண்டிபெண்ட் கரெக்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன் எக்ஸிஸ்டன்ஸ் இது இருந்தாலும் அதுக்குள்ள போய் நீங்க விசாரிச்சு என்கொயரி கிடையாது கிடையாது புரியுது அங்க வந்து அது டூப்ளிகேட் ஆயிடுறது அதனால மித்தியாக ஓகே அதனால சொல்றோம் காரணத்துல சபியம் காரியத்தில் अब नाम मतल मि ओके इशय प्र सत्यम दोल यूनिवर्ूनवर्स प्रपंच मिथ्य मित अप एक्ट नान एक्स्ट Non-substant நான் ஒரு பிளாட் வாங்கியிருக்கிற வீடு அங்க வரணும் அது எக்ஸிஸ்டண்ட் நீ பத்திரத்துல எழுதினா கூட அது நான் எக்ஸிஸ்டண்ட் நான் சபஸ்டண்ட் நம்ம கையே விட்டே போனாலும் என்ன நான் எக்ஸிஸ்ட் போயிட்டு தேவைப்படு தொந்தரவே கிடையாது இது புரிஞ்சு இது புரிஞ்சதுன்னா தொந்தரவு கிடையாது எனி எனிதி இது எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதோ அதே போல பிரம்மன் ஒன்லி எக்ஸிஸ்டன் ஓகே அப்போ சங்கரா இதை தான் சங்கரா புரிஞ்சு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறார் பிரம்மம் சத்யம் ஜெகன்மித்யா பிரம்மன் சத்தியம் ஜெகன் பின்னாடி ஒண்ணு சொல்ற ஜிவோ பிரம்மை ஜீவோ பிரம்மைவ நாபராஹா அப்படி சொல்றாரு குழந்த நம்முடைய சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க தானே இதெல்லாம் பான கிளியர் எல்லாம் சொல்ற வரைக்கும் ஓகே அப்போ சி வேர்ல்டு வேர்ல்டு மீன்ஸ் என்ன அந்த ஈஸ்னஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அது சார்ந்திருக்கிறது களிமண்ணை சார்ந்திருக்கிறது அது பல world is world is என்ன world is என்ன அது பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது அது ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அதனால ப்ராடக்ட் ஹோல் யூனிவர்ஸ் என்ன ப்ராடக்ட் only அதனால புரியுற மாதிரி சொன்ன என்ன பிரம்மன் பிரம்மன் ஓகே வாட் இஸ் காட் ஒருத்த வாட் இஸ் God வாட் இஸ் காட் வாட் இஸ் காட் வாட் இஸ் இஸ் God ஓகே அந்த தான் தான் பிரம்மன் ஓகே அதுதான் உபநிஷத்தை சொல்றது சத்தேவ சௌமிய இத ஆசீத் EKAM ADVITIYAM BRAHMA SATYEVA SATYAM ADVITIYAM BRAHMA சத்து தான் ஈஸ் ஈஸ் பிரம்மன் எப்படி இருக்கிறது நீங்க பிரம்மத்தை கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் எதெல்லாம் நீ சொல்றையோ அதுதான் சத்யேவ பிரம்மம் சத்தேவ சௌமிய இது அக்ர ஆசி அப்படி உபனிஷத்து சொல்றது அதனால இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது என்ன இந்த காரணம் நித்தியம் காரியம் என்றது காரணம் சர்வகதம் காரியம் அல்பகதம் காரணம் ஏக்கம் காரியம் அநேக்கம் காரணம் சத்தியம் காரியா ஓகே இத வந்து இப்படி புரிஞ்சுக்கணும் காரிய காரண சம்பத்தினால வரக்கூடிய டிரைவ் பண்ணி இதை வச்சிருக்கோம் ஓகே இப்போ அடுத்து தூரம் இந்த பானை வந்து இந்த பானையில இப்ப உங்ககிட்ட பானை கொடுக்கப்பட்டிருக்கு தங்கத் இந்த இதுல வந்து களிமண்ண கண்டுபிடி அப்படி சொன்னா என்ன செய்வீங்க ஓம் களிமண்ணா நமகா களிமண் மெடிடேட் பண்ண இல்ல நிரூபிக்கல் சமாதி போனா இது களிமண்ணு தெரியுமா கடல் கொடுத்துட்டு வாட்டர் எங்கன்னு கண்டுபிடி சொன்னா இருங்க இப்ப ஏதாவது ஒரு மலையில போய் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிட்டு சொல்றேன் தங்கத்தை நகையை கையில் கொடுத்துட்டு தங்கத்தை கண்டுபிடி அப்படி சொன்னா என்ன செய்யுது தங்கத்தை தூக்கி எரிஞ்சிடுமா நகை நகையை கொடுத்து தங்கத்தை கண்டுபிடி சொன்ன நகையை தூக்கி எறிஞ்சிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவ ஒரு சூட்சம் இருக்கு என்ன உனக்கு காரியம் கொடுக்கப்பட்ட பானையை கொடுக்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்கலி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரம் பண்ணி ஓஹோ இது குழந்தைகளுக்கு தெரியாது ஓகே இது களிமண் தெரியாது அதுக்கு சொல்லி இது வந்து காரியம் ப்ராடக்ட் ஒன்லி இது எதுல மேனுபேக்சர் பண்ணியிருக்கிறது அப்படி சொல்ற அதை சொல்லிக் கொடுத்துட்டா அதுதான் என்கொயரது விசாரம் ஓகே அப்போ காரிய கொடுத்த பிறகு காரணத்தை கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்னா விசாரம் அனலைசஸ் என்கொயரி புரியுது கண்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்ப நீங்க பிரம்மத்த டக்கு பிடிச்ச புரியுது காரிய காரண விசாரகம் விசாரகம் சிருஷ்டி விசாரம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு இந்த பேக்ரவுண்டோட நாம இந்த மந்திரத்துக்குள்ள நுழையணும் ஓகே இந்த பேக்ரவுண்டோட நம்ம மந்திரத்துக்குள்ள நுழைஞ்சா இப்ப சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுண்டு மந்திரத்தில் போறோம் இது முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றது மந்திரம் முதல் மந்திரம் அதையே தான் மெதுமெதுவா டெவலப் பண்ணி எலோபரேட்டா சொல்லப்பாரு ஓகே இது பேஸ் பண்ணிக்கோங்க எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ இந்த கிளே பாட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்ரோச் பண்ணுங்க சரி முதல் மந்திரம் என்ன சொல்லு ததே தத் சத்தியம் ததே தத் சத்தியம் இங்க சொல்லப்படுகின்ற பிரம்மன் சத்தியம் உங்களுக்கு சத்தியம்னா தெரியும் ஓகே சத்தியம்னா தெரியும் அப்போ எது சத்தியம்னா அது வந்து சத்தியம்ன்றது காரணம் ஒண்ணு இருக்கிறது ஓகே the whole ஸ் இருக்க அது சத்தியமற்றது மித்யா பிரபஞ்சம் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ட் பிரம்மன் அது வந்து இந்த சத்தியத்திலிருந்து முன்னாடி சொன்ன விஷயத்தான் அப்ளை பண்ணிக்கணும் ஓகே சொல்ற அக்ஷர பிரம்மம் சத்தியம் அப்படி சொன்ன பிரம்மன் அது சப்ட் the whole universe காரியம் அதனால நான் சப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் நாமதேயம் யூனிவர்ஸ் இருக்க ஆல் மினரல் பஞ்ச பூத்தம் எவ்ரி திங் ஒன்லி நேம் அண்ட் பார் இது எப்படி ஒத்துக்க முடியும் அங்க இருக்கு ONLY NAME AND சார்ந்த சார்ந்து என்ன சத்தாகும்த்தா அது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வேற இதையும் சார்ந்து இருப்பதில்லை ஓகே அதனால எக்ஸிஸ்டன்ஸ் பேர் தான் பிரம்மன் தான் பிரம்மன் அந்த எதை சார்ந்த சார்ந்த எப்படி வந்து தங்கம் கிரியேட் பண்ணி நகைகளை உருவாக்குறது களிமண் கிரியேட் பண்ணி பானைகளை உருவாக்குறது மரம் கிரியேட் பண்ணி டேபிள் சேர் எல்லாம் உருவாக்கி இருக்கிறது அக்ஷர பிரம்மன் என்ன பண்றது வந்து பலது உருவாக்கி இருக்கிறது கிரியேட் பண்ணிருக்கிறது இந்த பிரம்மன் வரியா என்ன சொல்ற இந்த உபநிஷத்தில் அக்ஷராத் பாவாக பிரஜாயந்தே அப்படி சொல்ற அக்ஷராத் பாவாக பிரஜாயந்தே அக்ஷராத் இங்க பிரம்மன் அக்ஷரம் மீன்ஸ் பிரம்மன் ஜத்ன பிரி கவாத் ஓகே இது காரணத்துவாத் நித்யம் இந்த பிரம்மன் நித்யம் அதனால யூனிவர்ஸ் முழுக்க அனித்யம் ஏ ஒய் காரியம் ப்ராடக்ட் அதனால இந்த காரியம் அனித்யம் பிரம்மன் நித்தியம் அதனால அதுக்கு அக்ஷரம் ஓகே இப்படி போட்டு அப்படி போட்டு இது பிரம்மன் நித்தியமா இருக்கிறதுனாலையும் சாஸ்வதமா இருக்கிறதுனால அது அக்ஷரம் பிரம்மன் ஓகே அக்ஷரம் அழியாதது ஓகே இம்பர்ஷபல் அக்ஷர பிரம்மன் ஓகே சமஸ்கிருத சொல்றதா இருந்தா நக்ஷரதி நஷ்யதி இது அக்ஷரம் டெபனேஷன் ஓகே எது ஒன்று அழியாததோ அதுக்கு பேரு பிரம்மன் ஓகே சரி இதுல இது வந்து எப்படி இது வந்தது அப்படினா, பாவாகா பிரஜாயந்தே இந்த பிரம்மன் கிட்ட தான் ப்ராடக்ட் எப்படி டெவலப் ஆயிடுனா சேத்தன அச்சேதன ப்ராடக்ட்ல எல்லா திங்ஸ் பீங்ஸ் எல்லாம் ஓகே எல்லா எல்லா இதுல பிரம்மன் கிட்ட வந்தது எப்படி வந்தது எப்படி எல்லாம் வந்திருக்கிறது விவிதா விவித பல்வேறு விதமாக வந்திருக்கிறது ஓகே பல்வேறு விதமாக வந்திருக்கிறது எப்படி அப்படின்னா இங்க உபநிஷம் ஒரு உதாரணம் கொடுக்குறது எப்படி இதுல டெவலப் ஆயிருக்கிறது அப்படின்னா இந்த அக்னி இருக்க கொழுந்து விட்டு அக்னி அந்த அக்னிங்க பல்வேறு விதமான ஆயிரக்கணக்கான ஸ்பார்க் வரும் அந்த ஒரு ஸ்பார்க்குக்கும் ஒரு ஒரு ஸ்பார்க்குக்கும் லைட் இருக்கும் ஹீட் இருக்கும் கரெக்ட் எவ்ரி ஸ்பார்ட் லைட் இருக்கும் அதுதான் பாரதி சொன்னா அக்னி கொஞ்சொன்று கண்டேன் பொந்தினிட வைத்தேன் யாருக்கு தெரியாம வெந்து தனிந்தது காடு தத்தறிகிட தத்தறிகிட அக்னியில் குஞ்சொன்று மூப்பென்று உண்டோ அப்படின்னா பாரதி அதனால அக்னி அதுல இருந்து வந்த பொறி இருக்க அந்த மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸ் சிருஷ்டி டெவலப் ஆகி வந்தது அப்படின்னு சொல்றாரு இங்க உபநிஷன் என்ன சொல்றது சகசிரூபாக சரூபாக என்னது விஷ்புலிங்க விஷ்ணுலிங்க என்ன நெருப்பு பொறி அப்படி பிரபவந்தே பிரபவந்தே வந்தது அடைந்தது அது சுதி சுதி பாவகாத் அப்படின்னா ஒளிர்கின்ற நல்ல தீப்பழம்ப இருக்கிற அந்த ஒளியிலிருந்து நெருப்புல இருந்து அக்னிலிருந்து ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் வந்தது அதே போல இது உதாரணம் திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்ன பாவகா பிரஜாயந்தே இவிதான் பல்வேறு விதமான உயிரினங்களும் பொருள்களும் இந்த பிரம்மத்திலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது வந்துள்ளது அப்படி சொல்றது சரி இப்ப கடல்ல இருந்து அலைகள் வந்து அந்த அலைகள் என்ன ஆயிடுச்சு திரும்புவோம் அதுக்குவே போயிடும் எங்க வந்துதோ அங்கே போயிடும் சிருஷ்டி வந்துன்னா திருப்பி லயமா ஆயிடும் ஓகே இதெல்லாம் பிரம்மன் பண்றதுன்றது தெரியாதனால நமக்கு வந்து சாதாரணமா நம்ம கடவுளை சிருஷ்டி ஸ்தி லயெல்லாம் கொடுத்து அதுக்கு பிரம்மாஜி எல்லாம் சொல்லி கண்ணு மூக்கள் வச்சு நிஜமா அவர் சொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்கோம் எப்படி வந்து கடல்ல இருந்து வேவ்ஸ் வந்து சிருஷ்டி ஆகி திருப்பி அதுக்குள்ளே மர்ஜி ஆயிடு அந்த ஜிகா okay. தெரியும் துல தேவர்கள் ஒன்றரை நிமிஷத்துல கனவுல ஒன்றரை நிமிஷத்துல மொத்தமே கனவு ஒன்றரை நிமிஷத்துல கல்யாணம் குழந்தை பெத்து பேசம் பெத்தி எடுத்து அதெல்லாம் நம்ம ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்புற மாதிரி கனவு வரும் அங்கே ஓல்ட் ஹோம் தானே நல்லா காப்பாற்றுற மாதிரி கனவு என்ன சொல்றாங்க அங்கேயே முடிஞ்சிடுது இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகே அதுவும் இல்லைன்னு அர்த்தம் சும்மா டெம்பரவரியா இருக்கிறது அப்போ பானையை உடைச்சுட்டா இந்த பானையை உடச்சுட்டா பானை உடச்சுட்டா இந்த பாட் மேக்கர் சித்து போயிட்டான்னு வச்சுக்கோ இந்த ஆகும் எனக்கு பிடிக்காத பாட் மேக்கர்லாம் அவங்கிட்ட ஒரு பானை வாங்கி தபான உடைச்சு இது மாத்தான் போகும் பாட் மேக்கர் இருப்பார் நிமித்த காரணம் இருக்க அது ஆடுறதுல அசங்க அது அசங்கமா இருக்கு ஓகே இதுதான் இப்படி உருண்டுன்னு புரண்டு உப்பாத்தான காரணத்துல அதுல ஒரு சீக்ரெட் ஓகே இது இத புரிக்கணும் அதனால இருந்து நமக்கு என்ன சொல்ற உபனிஷத்து மர்ஜி ஆயிடுறது ஹோல் யூனிவர்ஸ் வந்து எதுல இருக்குன்னா காரியத்தில் இருக்கிறது அந்த காரியம் அனித்தியம் அது அல்பத்வம் அதனால இதுல பெருசா பண்ணிக்காத இந்த பிரம்மன் தான் சத்தியம் சர்வகதா அப்படிலாம் சொல்றது ஓகே இது சொல்லி ஒரே ஒரு வார்த்தை இப்ப விட்டு போயிருக்கு அது என்ன இந்த மந்திரத்துல சோமியா சோமிய என்ன என்ன இந்த சோமியன்றதே ஸ்டூடண்ட் குறிக்கிறது வந்து அவன் அசடா இருந்தா கூட அடே நீ அடி சமத்து தெரியுமோ அப்படி சொல்லணும் அப்படி பண்ணாதான் கொஞ்சம் உற்சாகம் வரும் டீச்சரே வந்து உனக்கு ஒண்ணும் தெரியாது மண் மக்கு உயிர வந்து வாங்குற ஓகே நாட் ரிலாக்ஸ் மைண்ட் நீ என்ன கத்தினாலும் உள்ள அதனால குழந்தையோ பெரியவங்களையோ நமக்கு எங்க சொல்லணுமோ சொல்றவங்க கிட்டீஸ் ஏ பாண்டவா தெய்வீம் சம்பத் அப்படின்றார் பகவான் கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்க போறாரு இருபது அதி ஸ்லோகத்துக்கு அசுர பத்தி சொல்றாரு அசுர பண்பு சொல்ற என்ன பண்பு அசுர சம்பத்து வேற சொல்றாரு அந்த அசுர சம்பத்து இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருந்தா இப்படி இருந்தா அசுரன் அசுர கேட்ட உடனே கிளாஸ் கேட்ட உடனே ஒரு கில்ட் வரும் இதுல நிறைய விஷயம் நம்ம அசுரம் மாதிரி தெரியும் அதனால அங்க டீச்சர் என்ன பண்றாரு கொஞ்சம் அவனை பார்த்து நீ அம்மாஞ்சா அசமஞ்சா இருந்தா கூட பரவல நீ தான் உலகத்திலே புத்திசாலி பிரான் என்ன உனக்கு நான் இப்படி சொல்ல இருக்கிற ஆளும் போயிடும் அதனால நீ கவலையப்படாத பாண்டவா ஏ கவுந்தா அர்ஜுனா நீ தெய்வ பண்புடன் பண்புடன் இதெல்லாம் இருக்க கூடாது அவளை தான் பிளீஸ் பண்ற அர்ஜுனா எனி டீச்சர் எனி டீச்சர் வந்து அவர் வந்து அவரே கோப மூர்த்தியா இருந்தார் நிச்சுக்கோ டீச்சரே கோபமா இருந்தார் சும்மா படுத்திருக்கு வந்து காலையில வந்தோடனே கேள்வி கேட்டீங்க ஸ்கூல்ல சில டீச்சரை பார்த்தோம் பசங்க வந்து நர்வஸ் ஆயிடுவாங்க அப்படி பயம் கொடுத்துறது அது டீச்சரே கிடையாது ஓகே ஒன் அப்புறக்கப்புறம் நடத்த என்ன நடத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது அதனால முதல்ல வந்து பிளீஸ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் வந்து யு ஆர் த குட் ஸ்டூடெண்ட் யு ஆர் த இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொன்ன உனக்கு புரிஞ்சுட போறது பாரு அப்படிலாம் சொல்லி சௌமியா சௌமிய என்ன இனிமையான ஸ்டூடெண்ட் மாணவனே நீ இப்ப நான் சொல்றதெல்லாம் கேளு இது ஒரு கஷ்டமான விஷயம்தான் உனக்கு போக போக புரியும் திருப்பி திருப்பி கிளாஸ் அதாவது கிளாஸை கட்டடிக்காம வந்துரு சமத்தான் இது ஏன்னா இனிமே வந்து நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை பத்தி பேசுறதே பெரிய விஷயமா இருக்கிறது ஓகே அதுலயே வந்து நால விட்டுருவான் எத்தனை மூணு சொன்ன நால விட்டுட்டு வந்துருவான் எக்ஸ்ட்ரா செத்து தப்பு பண்ணிட்டு வந்துருவோன்னு அர்த்தம் அப்படியே இது தெரியாத விஷயத்தை அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது ரெகுலரா வந்துரு அதனால பிளீஸ் அப்படிலாம் சொல்லி சோமியேன்னு முடிக்கிறார் ஓகே நாம இதோட முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன போறதுன்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பாரு ஓம் பூர்ணமதூர் நமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர் நமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீகுரு நமஹோ